வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறன்கள் பல அது இதெல்லாம் இன்னிலை இன்ன முதர்த்தியனை காட்டுவன் கடலை கடைந்து என்பகோல் கூட்டும் ஏழ்பறி தேரோன் கடல் புகும் முன்படி ஆனால் மாதிரி சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் வாழ்த்தி அந்த அருமையான சிலப்பதியாரம் சிலப்பதியாரம் சூரிய சந்திரனை வாழ்த்தி பந்த தொடங்கிற சிலை தான் திங்களை கோற்றுதும் திங்களை கோற்றுதும் கொங்கலரா வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறன்கள் பல அது இதெல்லாம் விநிலை இன்ன முதர்த்தினை நாட்டுவன் கடலை கடையில் என்பகோல் கூட்டும் ஏழ்படி தேரோன் கடல் புக எழுது முன்படை ஆனால் மாதிரி சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் வாழ்க்கை அந்த அருமையான சிலப்பரியாருங்க சூரிய சந்திரனை வாழ்க்கை வந்து தொடங்கிற சிலர் தான் சிலப்பிரிவான திங்களை கோற்றுதும் திங்களை கோற்றுதும் கொங்களரார் சென்னி கொடிவுடன் குடைபோன் என்று இவங்கன் உலகளிக்கலான் இதை முதல் சிலப்பிரிகாரத்தில் குழவு முதல் பாட்டுதான் நான் சந்திரனை வணங்குகிறேன் ஏன்னா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பொங்கலலார் சென்னி கொளிருவன் கொடி போன்று இவங்கன் உலகளித்தலானி இந்த சிங்கள் வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் இப்படி இருக்கு மாலையில் நல்ல சூரிய சந்தன் வந்தா அஹா அடிஞ்சா சந்தன் பார்ப்பாள் நல்ல நில ஒளி என்று எல்லாருக்கும் மகிழ்ச்சி தோன்றலாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தடுப்படியான திங்களை போட்டு அப்புறம் தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிடி போல் பொற்கோற்று மேருவலன் திரிவலானி சூரியனை வாழ்த்துகிறேன் ஏன் அதை நேர்மலையை ஒவ்வொரு நாளும் சுற்றி ஊற்றி வரணும் அப்புறம்னா பூம்புகார் போட்டுதும் பூம்புகார் போட்டுதும் சரி ஏன்னா தோ கண்ணிக்கு தோன்றி வரும் எது பூம்புகார் என்ன சார் அதை மாதிரி சூரிய சந்தரனை வணங்கி அந்த க கதைத்தலை தோன்றியடத்தையும் மாதிரி வணங்கியது கிளங்கோடிகள் ஒருவரங்களும் ஒருவர் காங்கிறாரு சில செய்திகளாக சில விட்டு அமைந்தது அதெல்லாம் நம்ம எப்ப இருக்கு எப்ப இருக்கு வாழ்கூடியோ எனவே ஏழு படித்தோர் எனக்கு சூரியனுக்கு வந்ததுனால வாங்க போனேன் அல்லவா சேரோன் கடற்புக எய்தும் மென்படையோடு இதை தேர்ந்துண்டு பொய்கையில் புகழ் போக்கிய புள்ளினம் வைகை தேற்கிகன் மேசல வந்தது வையுள் மாலை தவையோர் பனிப்புற அப்படி வந்த உடனே அல்லவா இப்போ சூரியன் மறைஞ்சானா மறைஞ்சான் சூரியன் மறைஞ்சான் இப்போ வீடு காலில் தோணும் அப்படி சூரியன் அப்படி மறைந்த உடனே இருக்கிற பறவைகள் இறவைகள் எல்லாம் அது போய் என்ன எல்லாம் கூட்டில் அடைஞ்சிட்டு போய் அல்லவா இரவு நேரம் சொன்னோம் அப்படி தானே எல்லா வீட்டில் இருக்கான் இருக்க வானம் எப்படி இருந்ததுனா இருண்டுதான் இருண்டுங்கிற அப்படியே பார்த்தா அம்மாவாசை அன்றைக்கி இருக்க மாதிரி தான் வெளியில் வந்து ஒரே இருட்டா இருக்குதான் அது எது போல் அந்த இருட்டு இருக்குது இருட்டை வர்ணிக்கல இருளை அடிப்பாவை உள்ள பத்தாம்பிக்கூடாது யாருமே இல்லையா பஞ்சு நெல்ல எருள் நல்ல பஞ்சு போன்ற மென்மையான அடியுடைய பெண்பாளாருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அது சொன்னார் இது அந்த காலத்தில் சொன்னது காரணம் என்னென்னு அந்த பிறந்து முடிவெயின்ற முடிவெய்ந்தங்கிறவங்க அல்லதான் வேறு வேற எங்கேயும் கூட சொல்லலை இப்போ செண்கள்னால் அந்த அந்த வயசு அந்த பதினோரு வயது ஆச்சுன்னு சொன்னால் வெளிலேயே வராது அதுக்கு விவரம் எப்போ தெரியும் ஆறு ஏழு வயசுலாம் தெரியும் விவரம் தெரிஞ்சு என்ன என்னவரும் தெரியும் சும்மா பாப்பாட்டா தெரியும் தெரியும் அந்த அளவு தான் தெரியும் அந்த ஏழுலேருந்து நாலு வயசு வரைக்கும் தான் வெளியில் நடமாடும் பதினோராண்டு பத்து மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வீட்டில் பண்ணுவாங்க அதனால் பாவா அவங்களுக்கு அந்த வீடு தெரியும் அப்பா அம்மா தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று பாட்டி என்னதே என்டா ராஜா என்டா அப்படின்மா அந்த அளவில் தெரியும் அதனால் உள்ள அப்படியே ரொம்ப புரிஞ்சுருக்கும் பஞ்சின் நெல்ல அடிப்பாவை எருள்ள முடியாது அடுத்தது பஞ்சமாக்கள் தம் வல்வினையும் கொடுமையானவன் இருக்கானே அந்த வினை எவ்வளவு அந்த கருமையாக இருக்குமோ கருமீன்னு கொடுமையா அர்த்தம் கருமையாக இருக்குமோ அந்த கருமையும் வல்வி இணையும் ஆறன் ஐந்து எழுத்தும் உணரா அறிவீரோ நெஞ்சும் என்ன திருவைந்தெழுத்து ஓதாத நெஞ்சு எப்படி இருட்டாகவே இருக்குமோ திரக திரக அண்டனை பண்ணியனும் திருவிங்களுக்கு நல்லா நல்லா குருநாதன் நீங்கள் உபதேசம் பெற்று திருவெங்களுக்கு ஓதணும் அந்த திருவிங்களுக்கு ஓத ஓத உள்ளம் அருமையாக தடித்தும் திடித்தும் பழுதும் இல்லையான இருண்டு தான் இருக்கும் அறம் ஐந்தெழுத்தும் உணரா அறிவியலோர் நெஞ்சாமும் என்ன இருண்டாது நீண்டவா வானமானது ஒரே அதுக்கு மூன்று விதமான அமைப்புங்கள் அது இந்த மாதிரி இருக்கிற அந்த பாவையர் இளம் பெண்களுடைய உள்ளம் பாவம் எதுவும் தெரியாது அம்மா அப்பான்னு தெரியும் அவங்க உள்ளம் எப்படி வேறு புற அமைப்பு தெரியாது இருக்கிற அந்த இருக்குமோ அதுபோல் அடுத்தது பஞ்ச மாக்கள் தம் பல்வீனையும் இது மாதிரி வந்து அப்படிங்கண்ணா என்னது மரம் வெட்டிட்டு இறந்துட்டார் பாவம் வீரமன் அது மாதிரி எங்கள் வீரம் மாதிரி பாவம் நேர் கோலம் பண்ணுறது இருக்கிறது மருத்துவ போகிறது ஜெய வேலை இருக்குது அவங்களுடைய பல்வீனையும் போல அறம் அஞ்சு எழுத்து மூணரா அறிவீரோர் நெஞ்சும் எண்ணு திருவேந்தலத்தை ஓதாதவருடைய நெஞ்சம் எப்படி இருக்காருக்குமோ அதுபோல வானம் இருந்தது இந்த வானம் இருந்ததற்கு இது மாதிரி இருக்கிற அந்த மூன்று ஓமைகளை காட்டி விலைக்கு இருக்கிற திறம் முக்காலுக்கு மேலும் சேக்கிலாக ஒருவர் ஒருவர் வானம் இருந்ததுங்கிறத எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூன்று வகையில் அமைத்து காட்டுவிடுகிறத அதனால் கடவுள்ல ஐயா அதுதான் பெரியபுராணத்தை எடுத்து பேசுகிறேன்னு சொன்னார்களே அது மிகுந்த புண்ணி சேப்பாருக்கும் சரி சொல்வாருக்கும் சரி புண்ணி எனவே இருந்தது நீண்டவன் மறியில் சிந்தைவன் தொண்டர் வருங்கினால் இருமரும் கூடார்க்கு யார் என்று நறுமலர் தங்குள் நங்கை முன்கொண்ட புண்ணி முருகல் என்ன மொயில் சேது வெந்நிலா அருமை அருமை சரி இப்போ மாலையில் ஆறு மணிக்கு ஒரே இருக்கா இருந்தது ஆற மணி ஆக்கி நிலவு தோன்றுக்கான் அப்போ இந்த இருட்டில் வந்து நிலவு தோன்றும் போது என்ன ஒளி ஒளியாக இருக்காது அல்லவா ஒரே அது எப்படி இருக்காங்க மருவில் சின்ன மருகில் சிந்தை மண் தொண்டர் வருந்தினால் இருமருங்கூலாக்கு யார் என்று மறு மலர் கங்குல் நை முன்கொண்ட் என்ன பண்ணிட்டான் இந்த இரவுங்கிற அந்த பாப்பா இது மாதிரி இதுல சுந்தரதே இந்த மாதிரி ஒரு பெண்ணைப்பா இருக்கு ஒரு ராத்திரி போட துவக்க முடியலைன்னு சொன்னால் துவக்க முடியலைன்னு சொன்னால் வேறு யார் தான் வந்து விஜயம் சொல்லி அந்த வானமானது அப்படி அப்படி திரிக்குதான் அந்த சிரிக்கு மாதிரி இந்த மாதிரி பெரிய புண்ணியவானி இப்படிதான் கேட்கப்படும் போது வேறு யாரை பதிமாதிரி பெண்களுடைய இந்துத்தல் கழுத்து கடையாட போகிறாங்க அப்படின் போது அந்த ஏங்கும்போது அந்த பல்லுத்துலேயே ஒளி தெரியற மாதிரி இங்கே அது மாதிரிலாம் வேறு யார் செஞ்ச மாதிரி படல செய்திருந்தால் அவரையும் ஏற்றுக்கணும் இல்லை என்றால் ஒருவன் இன்னும் ஒருவன் தானுங்க கேட்கலாம் முருகா எனவே இவ்வாறெல்லாம் நீட்டின் பறந்து அண்ணல் வெண்ணு நீட்டின் பேரோழி போன்றதெனிடம் பாவி புல்லோளி மாறியமாலையில் நாவல் உரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படர்பேரும் காதலும் ஆவி சொந்த தனியுமே அப்படி தன்னந்தனியாக அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா பந்து இருக்கன் ஏறி காமன் வெளியே உரு செய்து வந்தியன் முன் நின்று வாடி தொடுப்பதோ எந்த அரருள் இவ்வண்ணமோ என்பார் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இருக்கு அந்த அந்த காமத்தினால் அப்போ சொன்னார் என்ன வந்து நான் பெருமானிட்ட அன்பாக இருக்கிறேன் எங்கள் மன்மகன் இப்படி போட்டு அம்பு போட்டு இருந்தான் ஏன்னா மன்மகன் அந்த இன்பத்துறைக்கு இன்பத்துறை எழுத்து பண்ணுவான்னு சொல்கிறது ஆனால் நாங்கள் பெருமானிட்ட அன்பாயிருந்தும் கூட இப்போ எங்கள் போய் எங்கள் ஒன்னிச்சியை கிளப்புறாங்க சொன்னது என்றெல்லாம் சொல்லி சொன்னடலாம் ஆர்த்தி கண்டு என்மேல் ஆர்த்தி கண்டும் என்மேல் நின்ற நின்று அலர்க்கு தூர்ப்பது ஒயன தொண்டு கொண்டாண்டவர் நீர்த்தரங்க நெடுங்கின் மூடி பார்த்தும் வெண்மதி போண்டி தன்மதி பாருங்க பெரும்பாருமை ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அளர்க்க அதில் தூர்பார் ஏன தொண்டு கொண்டாண்டவர் சந்திரன் படம் பார்த்தா அந்தபடிய காலத்தில் அது அதுவே தனக்கு வெப்பமாக இருக்கான் ஏன் இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி சந்தனன்லாம் இருக்கும்போது தானும் தன் கூட இருந்தால் நல்லா இருக்கும் இது பிரிந்து அவர் அவர் எய்தாமையே பிரிந்திருப்பதுனால அது வெம்மைத்தருதான் அந்த வெம்மை தருவது எதை கேட்கிறாரு ஆற்றி கண்டும் என் மேல் தாக்காரர் கூட்பாதி ஏன் தொண்டு கொண்டாண்டவர் நீ தரங்க நெடுங்கங்கில் மூடி பார்த்து நென்மாரி போண்டியலை தந்த ஏன் தந்தரமே நீ என்னை வருத்திரியே நீ எங்கே இருக்கிற பெருமானினுடைய தலையில் இருக்கிற அந்த பெருமான் தலையில் இருக்கிற போது பக்கத்தில் யார் இருக்கிறா கங்கை இருக்கிறாங்க கங்கை எப்படிப்பட்டவங்க நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அவங்க குளிர்ச்சியாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து இருந்து கூட எனக்கு வெப்பத்து தெரிய என்னப்பா நீ வேறு ஏதாவது வெப்பமாக இருக்கவங்க இருந்தாங்கன்னா நீ வேணா தரலாம் நல்ல கங்கை குளிர்ந்தது அந்த இடத்துல தான் நீயும் அந்த பெரியமதி இருக்கிற இப்படி குளிச்சா இருக்கிறது இருந்தும் கூட எனக்கு ஏன் வெப்பத்துக்கு தர்ற என்றும் எங்கே வருணனை போனாலும் கூட அந்த பெருமானை ஏய்வுபடுத்தியே சொல்லுகின்ற அமைப்பு இருப்பாருங்க அதுதான் நல்லவா என்பதை சொல்கிறோம் என்னையா இல்லையா ஒருவன்டுத்து அடுத்து கடலே அலையை கொண்டாந்து போட்டு போட்டு கடையில கொண்டாந்து அப்புறம் போட்டு போட்டு அழைச்சிட்டு போற இதான் வேலை ஒன்னு சொல்லு அல்லவா அலையிலை ஆண்ட வருத்தாமூனு அடுத்த நஞ்சும் தரங்க கரங்களால் எடுத்து நீக்கி நீ என்ன என்றும் து பார்த்தாரு அந்த கடல் அந்த மாதிரி ஒளியை கேட்டவுடனே அது வருத்தமான தான் ஆமாம் நீ வந்து எங்கள் பெருமானுக்கே நஞ்சை கொடுத்ததில்லை நீ ஆ எது கடல் தானே கொடுத்தது ஆ அதனால் நஞ்சு கொடுத்த நீ எனக்கு என்ன தான் செய்வேன் இதையும் செய்வேன் இன்னும் செய்வேன் ஒவ்வொரு சிதை செய்வேன் சிறந்ததங்கள் தீரா ஆ அருமை அருமை காற்று அந்த மேற்று மின்ன காற்று வந்து மழை ஆழ மின்னல் ஈழ சொன்னாங்களே இந்த தென்றர் காற்று வருகின்ற பொழுது கணவன் மணியுமாயிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லாத போது அது அந்த தென்றர் காற்று தன் துன்பம் தரும் அதுக்கு என்ன சொல்கிறார் இரந்த வெங்கல் தீரான்மா லயத்தீடை ஏ காற்று நீ வந்து தென்றர் காற்று அடிக்கிற தெற்கை யார் இருக்கிறா தெற்கை தெற்கை இருக்குன்னு சொன்னாலும் எங்கேயும் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பெருமானம்தான் ஆகவே அங்கே பெருமாண்டுக்கடுத்து நீங்கள் வர வந்த வந்து வர்ற காற்று எப்படி வெப்பமாக இருப்ப ஆச்சரியமாக இருக்கப்பா சிறந்த எங்கள் சீரான இந்த திரான் மலையர் சீரை சரி நீங்கள் பிறந்தது எங்கே கைலாய மலையில் பிறந்த அதனால் குளிர்சியாக இருக்கணும் சரி வளர்ச்சி ஒரு கால் வந்து வேறு நாட்டுக்கு குளிர்சியா அங்கே வேணால் ஒரு கால் அந்த மாதிரி கொடுமையாக இருக்காங்கன்னா இல்லை சிறந்து அணிந்தாது தெய்வ நீ நாட்டியில் பிறந்ததோ கைலாயம் வளர்ந்ததோ எங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வளர அப்படி இருக்கும்போது நல்லா குளிர்சியால் இருக்குங்க அது தெய்வ நீ நாட்டின் புறம்பு அனைச்சாரம் பொங்கல் அல்வி சீர மரம் பயின்றோ தமிழ் மாடுதம் இப்படிலாம் இருக்கும்போது எப்படி காற்று உங்கள்கிட்ட வெப்பம் அது வெப்பம் வந்தது நீ என்ன காற்று தமிழ் காற்று இல்லை நாடு இசையாக தமிழ் பரப்பும் தமிழ் ரொம்ப அவ்வளோ உயர்ந்ததில்லை இனியா அந்த தமிழங்கள் உயிருக்கு நீர் பாரதாசி முன்பாட்டெல்லாம் பண்ணுவாங்க அன்பு தம் தமிழங்க உயிருக்கு நீர் சென்றதான் பண்ணாங்களே இப்படிப்பட்ட தமிழ் நீ தமிழ் மாறுதம் தமிழ் காற்றுள்ளவா நீ இது மாதிரி காற்று தன்னை வருத்தியதற்கு தமிழ் காற்று வருத்தியது என்று சொன்ன மாதிரி வேற யாருங்கன்னு சொல்லுவாங்க சொன்னதாங்க இருந்தால் தமிழ் மாறுதம் மைய பின்னும் ஏம்புவான் மண்ணு காதலன் ஆகிய வல்லல்வாள் தன் ரொம்ப நெஞ்சு தயங்கப்போம் அண்ணும் அன்னவன் கைகை அரைகுவாம் பாட்டார் சரி இது மாதிரிலாம் இரவெல்லாம் வருத்தப்பட்ட அந்த சுந்தரர் இனிமேல் நடக்கப்போவதை நான் சொல்லுகிறேன் அப்படி என்ன நடக்கப் போகுது இப்போ பாட்டு பெரிய பாட்டாக இருக்கும் கணங்கொண்ட மணி கண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போட இனங்கொண்ட தேடியர்கள் எு பெறும் காதலோடும் தனங்கொண்டு தளர் மருங்குள் பறவையும் மண் தொண்டர்பால் தனித்து சென்ற மனங்கொண்ட வரும் பெரிய மயல்கொண்டு தன்மணி மாளிகையைச் சார்ந்தாள் சரி இப்படி சுந்தர வருத்த கோயிலிருந்து போனவர் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டார் அந்த பாப்பா அந்த மாதிரி கோயிலிருந்து தான் மாளிகைக்கு போச்சேன் ஆமாம் அது எப்படி இருந்தேன்னு சொல்லுவீ தாமி சீரடி மேல் நூடங்கள் அறிந்தான போல் சிறிதளவே ஒழிப்பே பாருங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த வருத்தத்தினால் மெதுவாக நடந்து போகிறான் அந்த நடந்து போகிறதுனால என்ன ஆச்சா காய்கற சில சிலங்கள்லாம் வேகமாக நடந்தால் கணினம் சத்தம் கிடையாது மெதுவாக நடந்தால் மெதுவாக சத்தம் கிடையாது ஏன்னு கேட்டால் அம்மா வருத்தமாக இருக்கும்போது நாமெல்லாம் சத்தம் போடுறோம் அம்மா பாட்டு சீரடி மேல் நூறங்கள் அறிந்தான போல் கால் இருக்கிற அந்த சிலம்பானது இந்த பொண்ணுடைய வருத்தத்தை தெரிஞ்சதுனால என்ன ஆச்சா சிறிதளவே ஒலிப்ப அதுலேஷா கால் நல்லா பெருசாக வைச்சா கூட அது ஒலியாக இருந்தாலே சிலம் இருக்கணும் அம்மா பார்த்த பற்ற பெருசாக அவள் இருக்கிற சிலம் நமக்கு திரும்பப்படுத்தலாமா கூடாது முன்னர் வேறொருவர் உடன் மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி மாளிகை மேலே என்ன மூன்று மாடி ஆட்டுது மேலே மரகதத்தும் தூணத்து நல்ல மரகத்த மரத்தினால் எல்லாம் இல்லை மரகத்தினால் தூண்டுக்கலாம் அப்படிப்பட்டாலும் பெரிய செல்வமான இடம் ஏரி மேலால் ஏரி மரக தூங் இலங்கு மணி வேறியில் நலங்கொல் பொற்கால் மாரில் மல தேக்கை நீசை மணி நீலா முண்டில் படுக்கையில் போய் படுக்க போனாலாம் மருங்கிருந்தால் முண்டில் மருங்கிருந்தால் வந்து அவ்வளவில் அருகிறந்த செடி தனி நோக்கி அப்போது தோடி போடவே இருந்தாலும் ஒண்ணமா என்ன அப்படின்னு கேட்டாங்க ஆர் ஊர் ஆண்ட மைவிரவு கண்டறி நாம் வணங்க போம் அருக திருவந்தவர் ஆர் என்ன எனக்கு வணங்க போன போம்போன்னு ஒருத்தர் என்ன இல்லை அப்படி அவர் யாரு யார் என்ன தெரியுமா எங்க அந்த வீட்டுக்கு போய் அரண்மனை உட்காந்து கேட்குறாங்க அந்த பெண் என்ன சொல்கிறாங்க வணங்கப்போம் அருகெதிர் வந்தவர் ஆர் என்ன இவ்வூலையில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிரின் தாண்ட சைவ முதல் திரு தொண்டர்மா அவர் நல்ல பெரிய தொண்டருமா பெருமானுக்கு திருவாணூர் பெருமாவுடைய தொண்டர்களில் தலை சிறந்த தொண்டருமா தெரு தொண்டர் தம்பிரான் தோழனார் அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா பெருமானுக்கே தோழனார்னு பெருமான் சொல்ல தம்பிரான் தோழர்னா அப்படிங்கிற பேர் விட வேணும் நம்பி நம்பின யாருக்கு கொடுப்பாங்க கேட்டால் நல்ல ஆடவர்களில் யாருக்கு சிறப்போ அவனுக்கு தான் நம்பின்னு சொல்றேன் சரி நன்ம நம்பி விடலை கோ வேண் என்னென்ன ஆண்பயர் ஆகுங்க இந்த நம்பி விடலை கோ இதெல்லாம் ஆடவர்களுக்கு சிறந்த அதனால் நம்முடைய உதவி கூட மதுரையில் அவருக்கு நல்ல செல்ல வேண்டியது செல்வந்தால் அதோடு கூட நல்ல நல்ல பக்தியாக இருக்கும் அதனால் மதுரையில் அவருக்கு வேள்ன்னு யாராச்சியா யாராச்சியாருக்கு வேள் என்று காரணம் வந்து இல்லைங்களா அங்கேருந்தும் நல்லா தவிர்படுத்துவாங்க மதுரையில் நல்லா அவர் தமிழ் பிடிச்ச அவர் அன்பாக இருப்பார் அதனால இந்த வேல்னு வேற யாரும் ஒழுங்கலை வேல்னா இந்த இல்லைன்னா போடணும் வேள் இந்த இல்லைன்னா போட்டா வேல் இந்த இல்லைன்னா போட்டா வேள் இந்த இல்லைன்னா போட்ட வேள் ஒரு சொல்லும் இல்லை மூணாவது இல்லைன்னா போட்டுக்கொடுவே வேள் அப்படிங்கிற ஆடவர்களில் திறந்தவருக்கு வேள் நம்பி அப்படிங்கிறதா அந்த காலத்தில் ஆடவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பெயர்லாம் கொடுப்பாங்க முருக வேல் என்ன அதனால் அதுபோல் நம்பி நம்பி ஆடு விடலை கோ வேள் இதெல்லாம் சிறந்த பெயர் நன்னூர்ல இருந்து அவ்வளோ அவ்வளோ நன்னூல் இருக்குது அப்போ இலக்கணம் படிக்கணும் நம்பி என்றால் என்ற வரை கேட்டலுமி அப்படின்னு அந்த பெண் என்ன சொன்னால் ரெண்டு முறையில் அறிமுகப்படுத்தினான் என்னன்னு கேட்டார் சைவ முதல் திருத்தொண்டர் அப்ப என்ன நல்ல சைவத்தில் கற்றுடையவராக இருக்கிற தொண்டர் ஒன்று ரெண்டாவது தம்பிரான் சோழனார் நம்பி அந்த பெருமானிக்க சோழனாக இருப்பவர் அவர் பெரிய சிறந்த நம்பி அறிமுகம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ரெண்டு அவ்வளவுதான் என்றவரை கேட்டவருமி மரேயோ அப்படின்னா திருவாரூர்மானுக்கு அப்படின்னா யாரு அந்த அம்மா கே எம்பிரான் தமரேயோ என்ன முன்னும் வந்தொண்டர் பால் வைத்த மன காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க ஏற்கனவே இருந்த காதல் என்ன நெருங்காய்க்கான் நிண்ட நான் முதலாம் குணங்களுடன் நீங்க அச்சம் நானும் மரம் பயிர்ப்புங்க அந்த மாதிரி அதுக்கு அச்சம் பொதுவாக இருக்கும் நாணம் தெரியும் இல்லைங்களா மடம் என்றால் மடம்னு என்ன தெரியுங்களா எங்கள் திருப்பதா மடம்தான் இல்லை தருமபுரி மடமும் இல்லை மடம்னா கொழுத்தை கொண்டு கொண்டது விடாமல் இது வேணும் உண்டு யாராவது தெரியும் கொண்டு சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சு கடைசி அடிக்கலாப்பாங்க இதெல்லாம் ஒரே வேணான்ட்டிங்களே தொழிலாட்டத்துக்கு ஒரே வேணான்ட்டான் ஏன் இந்த முண்டங்கள் நடத்தணுமே எல்லாம் இன்னொரு சூடத்துலேயும் தெரியாதுங்க சொல்லாப்பையும் மூளை மட்டும் உங்கள் தலையில் கூட்டுமாட்டேன் அண்ட் அவங்க எம்மையாக தீகை தெரியும் ஆனால் என்ன வேணாம் சொல்லுங்கள் என்னே தாக்கி செடி போ போ என்ன தான் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் மறக்கலையே இன்றைக்கி பதினஞ்சு வயசுலேருந்து போய் திருப்பின காலத்தில் வந்து இருபதுல பார்க்கணும் இங்கேயே இருந்து பணி செய்ய முன்னாங்க நாங்கள் சீக்கிய வாங்குற காலம் என் டிசியாக பார்ப்போம் எல்லாரும் கொடுத்தனு தவிர எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அன்னைக்கு நம்ம டிசியாக எனக்கு பார்க்க இல்லையா மிக வரைக்கும் பார்க்கலாம் பண்ணி செய்யுண்டாங்க அவங்க யார்கிட்ட போய் டீஞ்சி காட்ட போகிறேன் அங்கேயே பேராஜிரி குஞ்சி பால் காஞ்சா பால் எல்லாம் இங்கே முருகா முருகா எனவே எந்த எந்த பாட்டு எந்த பாட்டு நான் எழுபத்தி ரெண்டு கேட்டாலுமே என்ன என்ன முன்னம் வன் தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அழகிண்டி வளர்ந்து பொங்க ஏற்கனவே இருந்த அந்த விட அதிகமா போயிட்டு வந்து ஏன்னா யாரோ எந்த ஊருக்காரரோ நினைச்சோம் நம்ம ஊர் திருவாரூர் காரர் அது நம்முடைய பெருமானுக்கு தோட அப்புறம் என்ன இதை விட என்ன இருக்குது அல்லவா ஆமாம் இவ்வுலகில் அது மாதிரின்னு ம மனக்காதலையின்றி வளர்ந்து கொங்க இந்த நிலை நான் முதலாம் குணங்களுடன் அதான் நான்கிறது என்னென்ன வெட்கம்னு இருக்கான் அல்லவா வெட்கம்னு சொல்லணும்னா நான்கிறது அடிமையான தமிழ் வெட்கங்கிறது அடிமையான வடசொல் அவ்வளோதான் அந்த நானுங்கிறதுக்கு பொருள் அல்லது அதுக்குரிய மறுசொல் அது மறுசொல் அல்லவா இதை போய் என்ன சொல்கிறேன் ஏய் நானும் அது வெட்கட அப்படின் சொல்லி ஒரு பொழுது ஒரு பிரிவு சொல் இப்படி என்ன பண்றது முருகாமல் ஆண்ட குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி வின் தயங்க உன்னிடையால் வெகு உயர்த்து மேல் அணிமேல் விழுந்தபோது அப்படியே படுக்கிறது தான் பெற்று சாஞ்சாலும் தாங்கி ஆரணரும் தோர தோரா தேராட்டி அரும்பணிமையை நரிந்து வலை வருகீதி ஈரையிடம் தடிக்குளிரி படுத்து மடவார் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க போதுமாறு தான் ஐயோ நம்ம பற்றி நம்ம அம்மாவுடைய பிரிவாற்றானுன்னு ஒன்று அந்த அந்த அவங்க மேலே இந்த அன்பு பிரிஞ்சதுனால் எந்த எல்லாம் இருக்குது என்று சொல்லிவிட்டு கந்தர குழந்தைக்கு வேச தெளிவி அந்த வெப்பமான் என்று தெளிச்சாங்கலாம் தெளிச்சால் மடவா செய்த இவையும் எல்லாம் பேரடலின் நெய் இது இருக்கிற அந்த வேகம் தனியும் நினைச்சா அஞ்சலர்கள் என்ன பண்ணுறாங்க வேலையில் வேலி செய்கின்ற பொழுது அப்படியெல்லாம் சுற்றி இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படியே தண்ணல் வைக்கிறாங்க அந்த வேள் எரியுது அப்போ இடையிலேயே நெய் ஊற்றும் போது என்னாகணும் என்றால் அது அணையுமா அணையாது இன்னும் இங்கே இங்கே விட்டு எரியும் அதுபோல் இந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி செஞ்சதெல்லாம் அது இருந்த அந்த பிரிவாற்றாமல் இன்னும் அதிகமாக வேலை செய்யலாம் அதுதான் இது செய்ய பேராளில் நெய் சொரிந்தால் தான் கேட்கலாது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த வெப்பம் அதிகமாகிட்டிருங்கிறதுக்கு வேள்வியை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்களா வேறு யாராவது கேட்கலாம் கேட்கலாம் அது மாதிரி அவர் சொன்ன காட்டிய ஓமைகள் நின்று எடுக்கவும்னு எழுதலாம் என்ன பண்ணுறது ஒரு வாரம் நல்லது மாதிரி தள்ளி மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்காக முடிஞ்சது நீங்கள் நூறு பக்கம் நாளைக்கு இந்த பக்கம் அது முடிக்கணும் நாலு நாள் இதே வேலை கிராப்பகலாய் எழுதணும் அப்புறம் அப்படியெல்லாம் துவக்கணும் தோற்று ஒரு கட்டியாக இருக்கு முடிவா முடியாது ஏன்னா அவனுக்கு என்ன தெரிய போய் கொடுத்துருந்த மாதிரி இருக்கிற மாட்டேங்குது ஏன்னா இப்படிதான் தெரியுமா இருக்காட்டு யார்யா என்ன அந்த ஏரியா சரி சரி இவர்களுக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் அடிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம் தெரியுமா வைக்கானுமா அதெல்லாம் யார் ஏதும் அறியும் பராதம் நிர்வாகம் தான் தெரிஞ்சு இதுக்குன்னு கல்விக் அகாடமி கொஞ்சம் தெரியும் அந்த கல்விக்குழு தான் தெரியும் சில சில மலர் வாலி சொறிந்தாந்தின் தூக்கம் அல்லது தெரியும் வரும் தெண்டல் வாணி நிலவுடன் கடல் ஆற்றால் நிலை ஆற்றும் குறையாற்றால் இனிமையோடும் கலவமையில் என எடுத்து கடுங்கொழின் பலமாற்றா கையால் இள வயதில் சென்று வருவாய் எழுந்து ஆற்றாமையும் வரிவே என்ன சொன்னால் தனக்கு அந்த பிறந்த இருந்து பார்க்குறாங்க அந்த பிரிவாற்றாமையும் அவர்கள் நான் சொன்னேன் ரொம்ப வருத்து தான் வருத்த உடனே அப்புறம் மூலிமா வாய்நாளில் பேச ஆரம்பிச்சுவான் சொன்ன கந்தம் கமல் குழலீர் இடியம் தலைவான் மரியன் கணல்வான் கடலை பனி நீரின் தடவும் கொடியீர் கவி நீர் கவிரி என்ன சொல்லுமாற நீங்கள் கந்தனத்துக்கு என்ன சரிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கிறது அப்போ என்ன அதிகமாக போகிற மாதிரி இருக்குது வண்டி நிலவும் இறையார் மலையான எரியா வருநாள் அந்த ஜன்னலை சாப்பிடு வேண்டாரு அதில் வர்ற காற்றுலாம் குளிந்த காற்றாக தான் மற்றவங்களுக்கு இவளுக்கு இந்தம்மா போனது எரிய நாள் அந்தன் பூனாலும் அறவும் தரையான் அருள் பேச்சு பெருமான் தான் என்னை கருணைக்கு வேணும் அவருடன் சேர்ந்திருக்க முடியாது ஆழ்த்து என்ற பூலாரும் பாடி என்கிற ராத்திரியில் உடனே நான் பார்த்து வீட்டுக்கிட்டே போகுது மணி என்ன பாருனாரு இப்போதாம ரெண்டரை மணி அது ரெண்டரை மணி இன்னும் மூணாய் ஆறுனா அது மூன்ற மணி நேரம் இருக்குது அதனால் இப்படியெல்லாம் யார் சொல்லலாம் முருகா முருகா அடங்கி பொறையும் நிறையும் இறையும் குளரும் படியன் பிறவன் அளவும் குறையும் நிறையும் இறையும் கரியா உலரும் மனமும் மனமெல்லாம் உருகுதீ இறையேன் உருவேன் அளவோ பெரு வாழ்வுரையே மொழிய உயிர்கள் இருந்து நாலு பேர் இருக்குமாதிரியே தெரியுது உரை பார்த்தோம் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்றுடையார் அவரோ அரியார் அதனால பெருமான் சிறுவருள் பெற்று அவருக்கு தெரியும் அதுக்கு எதனோ எழுதி கிடைக்காதே இல்லைன்னா பேரும் கொடியும் இடையும் அருகில் திருவாரூரீ வேண்டியம்மா நம்ம திருவாரூர்ல எப்போ பார்த்தாலும் சிறப்புது இன்னைக்கு தேர்வோடு நாளைக்கு அல்லவா இன்னும் கொடி கொடியிருக்கு அடுவாங்க இப்படிலாம் இருக்கும் திருவாரூரில் ஆரன் துயரம் அறிவ திருவாரூர் பெருமானி நீ யாவது எங்களுக்கு தங்கி உனக்கு இருக்கிறாராப்பா ஆரன் துயரம் அறிவார் அடியேனால் ஏறும் படியோ இதுதான் நான் தான் இப்படி திரும்ப பண்ணணும்னு எனக்கு தலையெழுத்தாப்பா வீரும் திரையும் கொலிவாழவின் நிறையும் இறைவன் தலையின் கூட ஊரும் தடை யாரெல்லாம் ஆபத்துன்னு வந்தாங்களோ அவங்களையெல்லாம் காப்பியாப்பா மா மாமாவுக்கும் மது சென்னுக்கும் அது மருமகனுக்கும் தகராறு சந்தரனுக்கு நேராக வந்தான் எங்கள் மாமா வந்து அந்த மாதிரி ரொம்ப குழப்பம் தான் பாடா தலையழுத்து விடன்னு சொல்லிட்டு தலையெழுத்து சாரிதா வனத்து முடிவு எல்லாம் பாம்பை வந்து கொடுத்தாங்க அது அங்கங்கே போய் கிடைக்காமச்சு ஏ அப்படியே அப்படி இது இதெல்லாம் செஞ்ச நீர்லவா ம் கேட்டா ஆகவே அறநிறையும் நிறைவன் தலையும் குடையே ஊரும் தலையீ விடைமேல் வருகிறீர் நீ எதில் வருகின்ற நீ கேட்டா மேல் விடை இது அருமையாக காலை என்ன காலை அறக்கடவுளே காலையாக இருக்குது அப்போது அறக்கடவுள் மேலே வருவீங்க நீங்கள் அல்லவா நான் இப்படி வருது அறவான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் கடை விடை மேல் வரி வீர் உமதண்டிலர் போல் யானே யானோ எங்கள்கிட்ட அன்புள்ளாதவன் போல் அல்லவா நான் வர்த்தப்பட வேண்டியது உங்கள்கிட்ட அன்பாதான பார்க்க வேண்டும் என்றெல்லாம் பெருமாள் ஆசி என்ன என் பின்னணிய பலவும் போலும் இருளார் அழக சுருளோ சுருள் ஓதியும் வன் தொண்டரையும் வர முன் வருவான் அருளும் வகையார் நினைவார் இவனே பருவான் பார்த்தாராம் இவரும் இந்த பொண்ணும் வந்தது அந்த அவரும் வந்த அவரால் அந்த சுந்தரர் வந்தான் எனவே திருமணம் முடித்தாதான் ரெண்டும் சரியாக இருக்கும் நினைக்கிறார் ஏன் கயிலாயத்தில் இருந்ததுனால அந்த வெனை இங்கே அனுவிக்கணும் அதுக்காக தான் இல்லை கயிலாயத்தில் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ரெண்டு பெண்களும் பறிக்க இவர் உதவம் பூ பறிக்கும் போது ஒரு அந்த ரெண்டு பெண்ணை பார்த்ததுனால என்னவான் உடனே அதை மாற்றிக்கிட்டு இதுவும் வந்துற அது வந்துட பெருமானது தெரிஞ்சவுடனே நீ அந்த ரெண்டு பெண்ணையும் பெருமை அதனால் உங்களுடைய காதல் இந்த மனு உலகத்தில் பிறந்து நீயும் பறவையாரும் தந்திரியாருமாக இருந்து நீங்கள் சுந்தரலாக இருந்து இதை அனுப்பிச்சுவாங்கன்னு சொல்ல பிறப்பு அந்த பிறகு பழைய பிறகு என்று இன்னவே பலவும் புகழும் இருளார் அழகச் சுருளோதியை வன் தொண்டரையும் படிமையர் வர முன் அதுவும் ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கே காரணம் பெருமான் திருவருள் நினைவார் சென்றும் சென்று உும்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர்வாழ் பெருமான் அடிகள் அன்றங்கு அவர் மண்டளை நீர் செய்யும் என்று அடியார் அறியும் வடியால் அருடைய வந்து பார்த்தாராம் சியாராயிரம் அங்கிருக்கிற அடி